வணக்கம் நண்பர்களே நற்றினேன் ஹரிப்பாற்று கதை செல்லும் நீதி பகுதி இருநூற்றி முப்பத்தி ஆறை அரவிந்த் தனக்காக வாழ்பவன் செத்து கொண்டே வாழ்கிறான் காட்டேரிய வந்தாலும் சரி மோகினி பேய வந்தாலும் சரி இன்னைக்கு அரவிந்த் பாடியே தீருவான் பிறர்க்காக வாழ்பவன் செத்த பின்பும் வாழ்கிறான் ஐயோ மாமா போதும் நீ ஏற்கனவே கதை சொல்ல என் கழுத்திட்டு இப்ப பாடி பாடி என் பாடியாக்கிற போல இருக்கு என் மாமா இப்படி கேவலமா பாடி என்னை டார்ச்சர் பண்றீங்க கேவலமா படுறேனோ எப்படி பாருறோ என் பாட்டுல ஒரு செய்தி இருக்கு சேதி இருக்கு சேதி இருக்குன்னு சொல்லி கேட்கவங்களுக்கு பேதிப்படுங்களுக்கு கேவலமா பாடுறீங்க விடியாளுகுட்டி அதாவது இந்த பாட்டுல இருக்க செய்தி உனக்கு புரியுதா நீ அண்ணாதரை கிளைமேக்ஸ் பாத்துட்டேன் தெரியுது இதில் ஏன் அடுத்தவங்க சொல்லி பாடியை உயிரெடுக்கிற அதாவது தனக்காக சுயநலமாக வாழ்றவன் வாழும்போதே மக்கள் மனசில் செத்து போயிடுவான் அவனெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அவன் செத்ததுக்கு சமம் உயிர் வாழ்ந்தாலும்ன்றத இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க நம்ம வாழ்க மாதிரி அவன் உயிர் இருக்கும்போதே எப்படா செத்து போவான் அந்தால் ஒழிஞ்சா போதுன்னு மக்கள் நினச்சிட்டாங்க ஆனால் பிறருக்காக வாழ்றவன் செத்ததுக்கப்புறம் மனசில் இன்னும் பசுமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம டம்பிள் எப்படி கட்ட செய் வரைக்கும் அடுத்தவங்க நலனுக்காய் வாழ்ந்துட்டு இருந்தாரு எப்படி கிண்டல்வால் கூட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்ச வரியா அவரோட லெட்டர் தான் தெரிவா படிச்சியம்மா அதாவது உலகத்தோட நன்மைக்காக அவர் கிண்டல்வாலோட சில கொள்கைகளை ஏத்துக்கிட்டார் எப்படி இப்பார்க்கே நகர் இலக்க்சல் ஒரு கட்சி சொல்லிச்சு நாங்க எங்க மேடையில் இருப்போம் ஆனா மக்கள் இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா உங்க கொள்கை ஏத்துக்க போட்டோன்னு சந்தர்ப்பவாதமா கூட்டணி வச்சாங்களே ஜெயிக்க தனியார் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு அரசியல் எல்லாம் பேசக்கூடாது அதுக்கும் நம்மளுடைய என்ன சம்பந்தம் அதே சந்தேகம் தான் ஹேரிக்கு வந்திருக்கு ஏண்டா அவனை அந்த புத்தகத்தை படிக்க விட்டோன்னு அருமையான ஷாப்ல இருக்கிறான் ஏண்டா அந்த புத்தக புத்தகத்தை அவ கண்ண காட்டினோம் எழுதின புத்தகத்தின்னு ஹாரியோட நெஞ்சில நஞ்ச வதிச்சுட்டா ரீட்டாஸ் ஹாரி அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறான் நியாயத்தின் திரு உருவம்னு நம்பிட்டு இருந்த டம்பிளர் இப்படி ஹர்மியானி சொல்றான் டம்புடர் டம்பிளர் பத்தி ஏன் ஹரி தப்ப நினைக்கிற அவர் எவ்வளவு நல்லவர் உனக்கு தெரியாது அவர் கூட பழகின உன் கூட எவ்வளவு வருஷமா அவர் பழகிருக்காரு இப்படி அவர் சந்தேகப்படுவே ஏன் இடிஞ்சு உட்கார்ந்துருக்க இவ்வளவு நாளா நம்பினா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற என்ன ஹரி சொல்ற அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு ஏதோ பதினேழு வயசுல அவன் சொன்ன கொள்கைகளை அப்ப நம்பி இருக்கலாம் அவரோட லெட்டரை தெளிவ பிடிச்சால என்னத்த என்ன நம்புறது இத பாரு நமக்கு இதே பதினேழு வயசு தான் நம்ம இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தனித்தனியா உலரை தொட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சு ஒளிஞ்சு கேம்ப்பு போட்டு கேம்ப் போட்டு தனியா தங்கி தங்கி தீய சக்திகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் அந்தாலு தங்கச்சியை பாக்குற டைம்ல தங்கச்சி வேற ஸ்கிப் அதுக்கு மாய சக்திகளே வராது அத பத்திரமா பாத்துக்க வேண்டிய சமயம் அம்மா அவரை இறந்துட்டாங்க அந்த சமயத்துல இருந்தாலும் ஆய தீய சக்திகளின் கூடாரமான இந்த கிண்டல் வாழ்க்கோட சேர்ந்து உலக மக்களை எப்படி அடிச்சு ஆளலாம் அவங்களை எப்படி அடக்கலாம் நம்மளோட சக்தி எப்படி பெருக்கலான்னு உட்காந்து ஜாலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் இதுவே நியாயமாவும் ஹரி அவர் லெட்டர் தெல்ல தெளிவ கிரேட்டர் குட் கிரேட்டர் குட்டுக்காக அவர் செஞ்சாரு உலகத்துள்ள நீண்ட நாள் நன்மைக்காக தான் அவருடைய செஞ்சதா போட்டிருக்காரு லெட்டர்ல ஆமா கெட்டது செய்யற எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சாக்கை வச்சுப்பாங்க அவன் இவருக்கு தான் அறிவு இருக்குல்ல அவன் மாதிரி சொன்னா இப்படிதான் நம்புறத இல்ல இல்ல ஹரி அந்த வயசுல ஒருவேளை அவர் தப்பன்னு நினைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார்ல அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் தானே கிரிண்டல் வாழை போய் அடிச்சாரு அஞ்சு வருஷம் அவன் முகத்துல கூட முழிக்கிறேன்னு ரீட்டாஸ் கிட்ட போட்டிருக்கா இந்த கடிதம் ஆதாரப்பூர்வமானது அஞ்சு வருஷம் அவன் முகத்துல முழிக்காத அளவுக்கு அவ்வளவு பேரை அவன் கொண்டிருக்கான் அப்பெல்லாம் ஏன் சும்மா இருந்தாரு அதுக்கப்புறம் கொன் கொண்ணு எத்தனை என்ன யூஸ் அவ்வளவு பேரை கொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை நான் எதுக்கு இருந்தாலும் நம்னேன்னே இருக்கேன் ஹரி அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சாரு கடைசி வரைக்கும் உனக்கு உன் மேலே எவ்வளவு பாசமா இருந்தாரு உனக்கும் கடைசியில் மேல்ஃபா உயிரை கூட காப்பாற்றுற அவரு கூட அவனுக்கு கூட பாதுகாப்பு தரேன்னு சொன்னார்ல என்னத்தை என் மேலே அவன் மேல பாசமா இருந்தாரு அர்த்தம் தெரியும் உனக்கு முதல்ல யார் மேல பாசமா இருக்கணுங்களோ அவங்கள நம்பணும் இவர் எந்த என்ன வேணாலும் எப்போ சொல்லுவாராம் ஆனா கண்ணை மூடி நம்பிட்டே இருக்கணுமா ஆனா அவரோட முழு ரகசியத்தை எதுவுமே எங்ககிட்ட சொல்ல மாட்டாராம் எங்களுக்கு வயசு இப்போ பத்தாதுன்னு வரு இப்போ எந்த நிலைமையில விட்டு போயிருக்காற்பார் எனக்கு ஒன்றும் ஒரு எழவும் தெரில அந்த கையில் ஒரு ஹார்டாக்ஸுக்கு அதை எப்படி அளிக்கிறணும்னு தெரில கிரைஃபெண்டரோட வாழ் எங்கே இருக்குன்னு தெரில ஸ்னேப்ஸோட ஆஃபீஸில் இருக்கிறது பொய்யான வாள்னு அவன் காபலின்னு சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறது காட்டிக் சாலாவுக்கு போனால் அங்கேயும் கிட்டத்தட்ட கொத்து இரும் குலையரமாக நான் என்ன பண்ணுறேன் என்ன எனக்கு சொல்லி விட்டுருக்காரு ஆறு வருஷமா கிளாஸ் எடுக்கிறேன் கிளாஸ் இருக்கிறேன்னு என்ன துயிர் எடுத்திருக்காரு ஒன்னும் எனக்கு புரியல ஹர்மி அப்படி ஷாக்ல உட்காந்துருக்கா என்ன பதில் சொல்லணே தெரியல இப்ப சான் போய் தூங்கு அந்த மந்திர கூட நான் காவலுக்கு உட்கார்றேன் அப்படின்னு ஹாரி உட்காரான் நாளுக்கு நாள் அந்த இடத்துல குளிர் பயங்கரமா ஜாஸ்தி ஆகிட்டே வருது ரெண்டு பேரும் மாறி மாறி உட்காந்தால உங்களால் அந்த இடத்துல ரொம்ப நாள் உட்கார முடியல நம்ம இடத்த மாத்தலாம் ஹரி டைமு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹேரி அருமையானி சொல்றான் என்ன தே இடத்தை மாத்துறது இடத்த மத்தி தான் மாத்திட்டே இருக்கோம் ஒன்றும் மாற மாட்டேங்குது அப்படின்னு ஹேரி யோசிச்சிட்டே இருக்கிறான் வா வா ஹாரி அப்படின்னு அருமையானி இன்னும் இடத்துக்கு ஆப்பரேஷன் மூலமா மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போய் விழுறாங்க விழுந்த இடத்துல சரியா அவங்களால லேண்ட் ஆக கொஞ்சம் கை கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க எல்லாத்தையும் கடை கடைக்கடனு கலைஞ்ச பேகல இருந்து எல்லாத்தையும் விழுந்த பொருட்கள் எடுத்து எடுத்து வைக்கிறா ஐயோ அந்த கண்ணுக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சிருந்தவங்க முடிமடி வச்சிருந்தவன் பாத்துட்டானே நம்ம மறைஞ்சிருக்க அதெல்லாம் ஒண்ணும் பாத்திருக்க மாட்டான் ஹரி கண்டுக்காத எப்படா கீழே விழுவோன்னு நம்ம இந்த டைம்லதான் கீழே போடணும்னு உனக்கு தெரியுமா என்ன சரி இவருந்தா அவ்வளவுதான் சரி இது நடி புது ஃபாரஸ்டா இருக்கு இங்க கூட்டிருந்துருக்க ஹரி இது ஃபாரஸ்ட் ஆஃப் டீன் நான் என்னோட அப்பா அம்மா கூட அப்பப்ப லீவ்ல இங்க சுத்தி பாக்குறதுக்கா வந்திருக்கேன் லீவுல அவங்க ஆனுவல் லீவுல தூங்குவான் நீ அப்பா அம்மா இங்கெல்லாம் வேற கூட்டு போய் கூட்டந்து அவங்களை தொல்லப்படுத்திருக்கிய அங்க சுத்தன்னு இங்க சுத்தன்னு எனக்கு உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசை ஹரி அவங்களே கூட்டிட்டு வந்து காட்டு வேணோட மாய சக்தியால் அங்கங்க கூட்டு கூட்டு வந்து அங்கேயும் கேம்ப் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஹாரிக்கு ஒரே ஒரு உமாரியே இருக்கு யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குடி சுத்தி நடந்து வர மாதிரியே இருக்கு நம்மளை சுத்தி தட்டிட்டு சிரிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு அப்பெல்லாம் இருக்காது ஹரி பிசாமி பாது காவலுக்கு உட்காரு உடாலும் முடியலாம் சொல்லி நான் இருக்கிறேன் இல்ல இல்ல இல்ல இன்னைக்கு ஏன் டம் தான் நான் உட்கார்றேன் நீ கவலைப்படாத நான் அலர்ட்டா இருக்கிறேன் அதுக்குதான் சொல்றேன் சரி சரி ஹாரி இப்படி நேர்மையா நீ தூங்க போயிட்டா ஹேரி உட்கார்ந்து இருக்கிறான் அப்பப்ப ஏதோ ஒரு அசைவு தெரியிற மாதிரியே அவனுக்கு இருக்கு என்னது யார் இருக்கிறா நம்ம இவ்வளவு பாதுகாப்பு சக்திகளை சுத்தி இப்ப பாதுகாப்பு படம் வச்சிருக்கோம் அது மாதிரி யார் வர்றது அப்படியே ஹேரி சுத்தி சுத்தி பாக்குறான் ஆகவேர்ட்ஸ் வரைபடத்தை எடுத்துப்பா சின்னி இருக்காளன்னு பார்க்கலாமா ஹாகவட்ஸ்ல என்ன பண்றா சே நட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருப்பா நான் பார்த்து என்ன செய்ய போறேன் இந்த ராண் நல்ல சமயத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டானே அவன் எங்க இருப்பான் அந்த வரைபடத்தை எடுத்தா அந்த பள்ளிலையும் அவன் இருக்கிற மாதிரி தெரியல எங்க போயிருப்பான் யார் அந்த திருட அந்த திருடனோட போட்டோ கிண்டல்வால் மாதிரியே இருந்துச்சு டே ஹாரி யோசிச்சுட்டே இருக்கிறான் யாரு ஏதோ உனக்கு வெளிச்சம் தெரியிற மாதிரி இருக்கு என்ன வெளிச்சது சில்வருக்கு சில்வர் கலர்ல ஒரு வெளிச்சம் தெரியுதே அப்படியே யாரி உத்து பாக்கான் மரங்கடு கடையில தூரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது என்ன நோக்கி வருது இது ஒரு சில்வர் சில்வர் கலர்ல பெண் மானாச்சே இதே நம்மளை நோக்கி வருது இதுக்கு என்னோட இருப்பிடம் தெரியுதா என்ன பார்த்தே வருது ஏதாவது ஆபத்து வருதோ இல்ல இல்ல இது வரணும்னு ரொம்ப நாள நான் காத்துட்டு இருந்தேன் இது எதனாலையோ இந்த இத மீட் பண்ணும் ரொம்ப நாளா காத்து மாதிரி எனக்கு தோணுதே யார் நீ அப்படியே ஹேரியை பார்த்தே கண்ண சமிட்டது என்ன கூப்பிடுது போயே ஆகணும்னு என் மனசு சொல்லுதே இல்ல இல்ல இது ஆபத்தானது இதன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த மானை நான் பின்தொடர்ந்து போகத்தான் போறேன் அப்படியே ஹேரி அந்த மாயன் மான் மாயமானா நஜமானான்னு தெரியாம அதை பின்தொடர்ந்து போறான் அந்த மான் எங்கேயோ அவன் வரது தெரிஞ்சோன்னே நகர்ந்து போயிட்டே இருக்கு எங்க போகுது இதுக்கு எப்படி என்ன தெரியும் நான் இதை பின்தொடர்ந்து போறேனே நான் செய்து ரைட்டா தப்பா ஆபத்துல என்ன போய் மாத்திக்க மாட்டிக்க மாட்ட வச்சுக்கிறேனோ அப்படியே யாரும் யோசிச்சுட்டே போறான் என்னது காணாம போயிடுச்சு எங்க வெளிச்சம் லோமோஸ் அப்படியே மந்திரக்குள் எடுத்து வெளிச்சத்தை உருவாக்குறான் அந்த மான் காணாம போன இடத்துல ஒரு உறைஞ்சு போன குளம் தெரியுது ஏற்கனவே குளிர் தாங்க முடியாம நான் உட்கார்ந்துருந்தேன் இந்த குழவர் இதுக்குங்க என்ன கொண்டாந்து விட்டுச்சு ஏதாவது ஆபத்தால ஆபத்துல மாட்டி விடுறக்கா போயிருச்சோ சுத்தி ஏதாவது ஆபத்தான ஆட்கள் இருக்கலங்களோ தப்பு பண்ணிட்டோம் இது என்னன்னா குளத்துல ரூபி ரூபி கலர்ல ஏதோ எனக்கு தெரியுது இது ஏதோ ஒரு வாழோட உர மாதிரி தெரியுது என்ன இருக்கும் குளத்துல ரொம்ப உள் பக்கமா புதஞ்சிருக்கே லூமோஸ் அப்படின்னு மந்திரக்கோள் எடுத்து திரும்பவும் விழிச்ச தந்த குளத்துக்குள்ளே பாய்ச்சான் இது எப்படிங்க வந்துச்சு கிரைஃபண்டரோட புனிதமான வாழ் எப்படி வந்துச்சு நான் எடுத்துக்கணுமே வருக வாழ் வருக கிரைஃபண்டரின் வாழ் மந்திரக்கோள் எடுத்து சொல்லி சொல்லி பாக்குறான் அவ்வளவு சாதாரணமா சொல்லி வர்றது கிடையாது டம்பிள் என்ன சொன்னாரு உண்மையான வீரத்தையும் தைரியத்தையும் காட்டாத வரும் நான் லாஸ்ட் டைம் கிரைஃபிண்டரோட துப்பிலிருந்து எப்படி வந்துச்சு எனக்கு உதவி வேணும்னு கேட்டேன் உதவி எனக்கு உதவி வேணும் வருக அந்த வாழ் சொல்றான் வரல இல்ல உதவி நான் கேட்கல அந்த ஹார்பெக்ஸ் அதை எடுத்து நான் தைரியமா வீரமா பேசினேன் நீ தைரியமானவன் நீ உலகத்துல சக்தி வாய்ந்தவன்ல ஒன்னு சக்தி வாய்ந்தவன் டம்பிட்டு இருக்காருன்னு தைரியமா நான் சொன்னேன் அவனை ஏத்து பேசினேன் இப்ப நான் என்ன பண்றது இந்த வாழ் எடுக்கிறதுக்காக நான் இந்த குளத்துக்குள்ள முங்கி ஆகணும் சாதாரணமா இந்த ட்ரெஸ்ஸோட நான் முங்கக்கூடாது இந்த உள்ளட் எல்லாம் கழட்டிடுறேன் அவன் போட்டிருக்க கோட் எல்லா குளுருக்காக போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி அப்படியே எந்த ஒட்டு துணி இல்லாமல் நிக்கிறான் இப்ப நான் குளத்துக்குள்ள முங்குறேன் பார் அப்படின்னு அந்த உறைஞ்சு போன குளத்துக்குள்ள அப்படியே தைரியமா உள்ள முங்குறான் உட்டம்பலாம் நடுங்குது நரம்பெல்லாம் துடிக்குது குளிர் தாங்க முடிய அப்ப அவன் கழுத்துல தொங்கப்பட்டிருந்த அந்த லாக்கெட் ஞாபகம் அப்பதான் அவனுக்குருது யார் என் கழுத்து நெனிக்கிறது ஐயோ என் கழுத்து நெறிப்படுது எப்படி வாழ பிடிச்சிட்டான் கழுத்த புரிஞ்சு இருக்கிறது இங்க செத்து பெற பலர்க்கே என்ன பண்றன்னு தெரியலையே யாரோ கழுத்தை நடிக்கிறாங்களே தொடரும்